அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற ஒரு திட்டத்தை மனதிலே கொண்டு அதற்கான செயல்களில் ஒன்றாக தினந்தோறும் குரட்பாக்களையெல்லாம் அறிவு நலம் மனநலம் சொல் நலம் உடல் நலம் செயல் நலம் உறவு நலம் பொருள் நலம் என்று பிரித்து கொண்டு அந்த வகையிலே குரட்பாக்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் உறவு நலம் என்கிற பகுதியிலே இப்பொழுது நாம் இல்வாழ்க்கை அதாவது இல்லறவியலை சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இல்வாழ்க்கை என்றால் என்ன என்கின்ற அறிவை இல்வாழ்க்கை என்கின்ற தலைப்பிலே திருவள்ளுவர் நமக்கு அருளி ஒரு ஆண்மகன் முதலில் இல்வாழ்க்கை என்றால் என்ன இல்வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் அதனுடைய அருமை பெருமைகள் என்ன என்பதை அறிந்து கொண்டு இல்வாழ்க்கையில் நுழைய வேண்டும் ஆகவே வாழ்க்கையை பற்றி அறிவோடு வாழ வேண்டும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்கின்ற எல்லோரும் குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன என்கின்ற தெளிந்த அறிவோடுதான் வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் இது மிக முக்கியம் என்பதை இந்த தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கிற நாம் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கட்டாயம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் இதை அரசாங்கம் ஆயினும் சரி கல்வி சாலைகளாயினும் சரி பெரியோர்கள் ஆயினும் சரி இதை அடிக்கடி வற்புறுத்தி கூற வேண்டும் அதனுடைய வலிமையை உணர்த்த வேண்டும் இல்லையென்றால் காலப்போக்கிலே இந்த குடும்ப வாழ்க்கை என்பது தேவையில்லாத ஒன்று என்று கருதக்கூடிய நிலைக்கு சென்று விடுமோ என்ற ஒரு அச்சமும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆகவே குடும்ப வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய அனைவரும் திருவள்ளுவர் அருளி செய்துள்ள இந்த இல்லறவியலை நன்கு கற்று இல்லற வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் நன்கு வற்புறுத்தி சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஆண்மகன் நன்கு கற்றவனாகவும் நன்கு உற்சாகத்தோடு செயல்படுபவனாகவும் இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையினுடைய தன்மைகளை அவன் அறிந்திருக்க வேண்டும் இல்லறத்திலே மனைவியோடு சேர்ந்து வாழ வேண்டும் மக்கட்பேற்றை அடைய வேண்டும் அன்போடு வாழ வேண்டும் வருகின்ற விருந்தினர்களை உபச்சரிக்க வேண்டும் அவர்களிடத்திலே இனிமையாக பேச வேண்டும் அடக்கத்தோடு இருக்க வேண்டும் செய்றிந்து வாழ வேண்டும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் பிறன்மனையை விழையக்கூடாது பொறையுடைமை உடையவனாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் வள்ளுவ பெருமான் இல்லறவியலிலே சொல்லியிருக்கிற கருத்துக்களை திரும்ப திரும்ப நாள்தோறும் படித்து கொண்டே இருக்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் இப்பொழுது நாம் வாழ்க்கை துணை நலம் என்கின்ற அதிகாரத்தை பார்க்கலாம் என்று திட்டமிடுகிறோம் வாழ்க்கை துணை நலம் அதாவது கணவனாக போகின்றவனுக்கு மனைவியாக வாய்க்கின்றவளை திருவள்ளுவர் வாழ்க்கை துணை நலம் என்கிறார் நலம் என்றால் நமக்கு தெரியும் நன்மைன்னு நன்மை புரிவதற்கு துணையாக இருப்பவள் குடும்ப வாழ்க்கையில் ஆண் மகனுக்கு துணையாக இருக்கின்றவள் துணை நலம்ங்கிறார் வாழ்க்கை துணை நலம்னால் இல்வாழ்க்கை துணை நலம் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் கணவனுக்கு துணை நலம் துணையாக இருக்கிறவள் துணை நலங்கிறத தர்மபத்னி என்று கூட மொழிபெயர்க்க இயலும் அறத்தை கடைபிடிப்பதற்கு துணை ஆகவே ஒரு ஆணும் பெண்ணும் தனித்தனியாக அறத்தை கடைபிடிப்பது என்பது சரி வராது ஒருவருக்கொருவர் உதவி புரிந்து கொண்டு அறத்தை கடைபிடிக்க வேண்டும் அறத்தை பாதுகாக்க வேண்டும் குழந்தைகளுக்கு அறத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆகவே வாழ்க்கை துணை நலம்னா தர்மமாக நடத்தக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் தர்மத்தை கூட இருந்து துணையாக இருந்து செய்பவள் சகதர்மச்சரி என்று ஜனகர் சொல்லுகிறார் சீதையை கல்யாணம் செய்து கொடுக்கும் பொழுது பரிமேலழகர் சொல்லுகிறார் இந்த வாழ்க்கை துணை நலம் ஆரம்பிக்கிற போது அவர் சொல்கிறார் அகுதாவது அகுதாவதுன்னா என் அர்த்தம் வாழ்க்கை துணை என்பதாவது இல்வாழ்க்கைக்கு துணையாகிய இல்லாதது நன்மைங்கிற இல்வாழ்க்கைக்கு துணையாக இருக்கக்கூடிய மனைவியினுடைய நன்மை நன்மைனா நலம் அவளுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் இப்படியெல்லாம் பொருள் சொல்லலாம் ஆகவே இல்வாழ்க்கைக்கு அப்புறம் அதிகார முறைமை முறைமைன்னா அந்த தலைப்புக்கு அப்புறம் இந்த தலைப்பு வந்துருக்கு பொருத்தம்தான் இல்வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத ஒரு ஆண்மகன் தெரிந்து கொள்வதுக்காக சொன்னார் இது பெண்ணுக்கும் தெரிஞ்சுருக்கணும் முதல் அதிகாரம் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சு தான் இருக்கணும் அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தலைமை பொறுப்பு இருந்து அவன் நடத்த வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் அதிகார முறைமையும் இதனாலேயே விளங்கும்னு அந்த ஆர்டர் டாபிக்கோட ஆர்டரும் சரியாக புரியுங்கிறார்